வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாவது செய்தி சேவை மார்ச் பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு மாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் தேனி மாவட்டம் குரங்கனி மலைப்பகுதியில் காட்டுத்தீயில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பத்தாக உயர்ந்துள்ளது இந்த தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு தலா நான்கு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் வங்கக்கடலில் கன்னியாகுமரி அருகே காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதால் கடலில் ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் சூறை காற்று வீசும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது மன்னார் வளைகுடாவில் உள்ள மீனவர்கள் கரை திரும்ப அவர்களுக்கு டோர்னியர் விமானம் மூலம் எச்சரிக்கை மேலும் ரோந்து பணியும் நடைபெற்று வருகிறது என கடலோர காவல்படை அறிவித்துள்ளது கார்த்தி நாட்கள் காவலில் வைக்க டெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொள்ளிட மாற்றில் புதிய தடுப்பணை கட்ட பட்ஜெட்டில் நிதி ஒதுக்க வேண்டும் என விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்திய செய்திகள் உத்தரப்பிரதேசத்தில் மிகப்பெரிய சூரிய சக்தி பூங்காவினை பிரதமர் நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் மெக்ரேனும் இணைந்து திறந்து வைத்தனர் நீட் தேர்வுக்கான விண்ணப்பத்தில் திருத்தங்கள் இருந்தால் மார்ச் பதினைந்து முதல் பதினேழாம் தேதி வரை திருத்தம் செய்து கொள்ளலாம் என சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது அங்கீகாரம் இல்லாத குழந்தைகள் இல்லம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதுச்சேரி அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது டூ ஜி வழக்கில் ஆறு மாதங்களில் விசாரணையை முடிக்க சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறைக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது வெளிநாட்டுக்கு ஓடுபவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்யும் சட்ட மசோதா பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மகாராஷ்டிராவில் விவசாயிகளின் பெரும்பாலான கோரிக்கைகளை அம்மாநில அரசு ஏற்றுக் அறிவித்துள்ளது இதனால் விவசாயிகளின் மாபெரும் போராட்டம் வெற்றி பெற்றுள்ளது செய்திகள் நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் பங்களாதேஷ் நாட்டு விமானம் விபத்துக்கு உள்ளானதில் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது சீன அதிபர் ஜின்பிங் முழுவதும் அதிபராக நீடிப்பதற்கான சட்ட திருத்தம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது ரஷ்யா கிம்சான் எனப்படும் அதிவேக ஏவுகணையை தயாரித்துள்ளது இது ஒளியை விட பத்து மடங்கு வேகமாக பாய்ந்து சென்று தாக்கும் திறன் படைத்தது பதினோராம் ஆண்டு சுனாமியால் ஏற்பட்ட புக்குஷிமா கதிர்வீச்சை மேலும் 10 ஆண்டுகளாகும் என ஜப்பான் பிரதமர் வேதனை தெரிவித்துள்ளார் சிரியா நாட்டில் கடந்த 20 நாட்களாக நடைபெற்ற தாக்குதலில் இருநூற்றி குழந்தைகள் உட்பட ஆயிரத்தி முப்பத்தி ஒரு பேர் பலியாகியுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பேச்சுவார்த்தைக்கு முன்பாக ஏவுகணை சோதனைகள் எதையும் வடகொரியா நடத்தாது என்ற வாக்குறுதியை அந்த நாடு காப்பாற்றும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் வணிகச் செய்திகள் ரிலையன்ஸ் குழுமமான ரிலையன்ஸ் நுகர்வு மற்றும் எலக்ட்ரானிக் விற்பனை செய்யும் கிளையான பெருமளவு முதலீடு செய்ய உள்ளது நேற்று காலை வர்த்தக நேர தொடக்கத்தில் சென்செக்ஸ் முன்னூறு புள்ளிகளும் மேலும் உயர்ந்து காணப்பட்டது அந்நிய செலாவணி சந்தையில் அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு மூன்று காசுகள் உயர்ந்து காசுகளாக இருந்தது சர்வதேச அளவில் பிரபலமான தைவானை சேர்ந்த மேக்ஸிஸ் நிறுவனம் தனது டயர் உற்பத்தி ஆலையை இந்தியாவில் அமைத்துள்ளது ஜப்பானை சேர்ந்த சுசுகி மோட்டார் கார்பரேஷன் நிறுவனம் இந்தியாவில் இரண்டாவது மோட்டார் சைக்கிள் ஆலை அமைக்க திட்டமிட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் உலக மல்யுத்த தரவரிசையில் இந்திய வீராங்கனை நவ்ஜோத் கவுர் இரண்டாவது இடத்துக்கு முன்னேறியுள்ளார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி ஆறு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியில் பந்து தாமதம் செய்ததற்காக இலங்கை கேப்டன் தினேஷ் தண்டிமால் இரண்டு போட்டிகளுக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் அமெரிக்காவில் Indian Wells டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யோகி பாம்பரி உலகின் பனிரெண்டாம் நிலை வீரரான லுகாஸ் ஆச்சரியத்தை ஏற்படுத்தினார் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டிகளில் இன்று நடைபெறும் அரையிறுதிப் போட்டியில் சென்னை மற்றும் கோவா அணிகள் விளையாடுகின்றன இதில் வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டியில் பெங்களூருவுடன் விளையாடும் திரைச்செய்திகள் பிரபல தயாரிப்பாளரும் இயக்குநருமான கரண் ஜோகர் தயாரிப்பில் சென்னை எக்ஸ்பிரஸ் படத்தின் இயக்குநர் ரோஹித் செட்டி இயக்க சிம்பா படத்தில் நாயகியாக நடிக்க யூடியூப்பில் வைரலாகி வரும் பிரியா வாரியாரிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது நடிகை சாவித்திரியின் வாழ்க்கை வரலாற்று படமான மகாநதி படத்தில் என் வேடத்தில் நடிக்க ஜூனியர் என் டிஆரிடம் பேசி வரும் மகாநதி பட டைரக்டர் நாக் அஸ்வின் நாகேஸ்வர வேடத்தில் நடிக்க அவரது பேரனான நாக சைதன்யாவை ஒப்பந்தம் செய்துள்ளார் உலக புகழ்பெற்ற லண்டன் மேனம் டுசார்ட் மெழுகு சிலை அருங்காட்சியகத்தில் நடிகர் சத்யராஜின் சிலையும் இடம்பெற உள்ளது தமிழ் கன்னட மொழிகளை தொடர்ந்து க்வின் படத்தின் தெலுங்கு ரீமேக்கியும் ரமேஷ் அரவிந்தே இயக்க உள்ளார் அஜித் நடிக்கும் அடுத்த படத்தை சதுரங்க வேட்டை வினோத் இயக்குகிறார் இந்த படத்தை ஸ்ரீதேவியின் கணவர் போனி கபூர் தயாரிக்கிறார் இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி கேள்விகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒரு வித்து நாளும் ஒரு விதை அஞ்சல் தலை செய்திகள் சமையல் சமையல் போன்ற தரமான ஒலிக்கோப்புகளை சேவை மடிக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நட்டினை டாட் நன்றி வணக்கம்